அச்சோலையிலிருந்து ராமன் கால்நடையாகவே கானகம் சென்றான் என்பதை அறிந்து பரதனும் சத்துருக்கடும் தேரை விடுத்து தாமும் கால்நடையாகவே காட்டை நோக்கி புறப்பட்டனர் முன்னதாகவே ராமன் முதலானோர் கங்கை கரையை அடைந்திருந்தனர் அங்கு வாழ்ந்திருந்த முனிவர்கள் அவர்களை வரவேற்று உபசரித்தனர் ராமன் கங்கை கரையை அடைந்திருப்பதை கேள்வி என்னும் வேடக்குல தலைவன் அவனை காணும் ஆவலில் தேடி வந்தான் குகன் கங்கைக்கரையில் உள்ள ஸ்ரிங்கி பேரம் எனும் ஊரில் வாழ்ந்தவன் பல மரக்கலங்களுக்கு அவன் உரியவன் அவன் ராமனை காணும் பெரு வித விருப்பத்தோடு தேனும் மீனும் கொண்டு வந்து சென்றான் ராமன் எதிரே பணியுடன் நின்று வணங்கினான் அன்பினானி கொடுத்தவையாவும் எனக்கு அமுதத்தை விட உயர்வானவை நான் அவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் அவற்றை கண்டதுமே உன்றது போன்ற திருப்தி எனக்கு ஏற்பட்டுவிட்டது என்று மகிழ்ச்சியோடு குகனிடம் கூறினான் ராமன் தங்களுடனே தங்கி தங்களுக்கு ஏவல் செய்யும் ஆவலுடையேன் என்னை ஆட்கொள்க என்று வேண்டினான் குகன் அவன் அன்பை எண்ணி வேந்த ராமன் புண்ணிய நதிகளை நீராடி சில நாள் மீண்டும் இங்கே வருவேன் கங்கையை கடக்க ஓடத்துடன் வருக என்றான் குகன் தானே ஓடத்தை செலுத்தி அவர்கள் கரையில் சேர்த்தான் அவர்களை பிரியா மனமில்லாமல் ான் நீங்கள் யாவரும்டையே தங்கியிருங்கள் இல்லையென்றால் உங்களுடன் நானும் வருவேன் உங்களுக்கு வேண்டியவற்றை கவனித்துக் கொள்வேன் என்றான் குகன் அன்பனே நீ என் உயிருக்கு சமமானவன் என் தம்பி உன் தம்பி இந்த சீதை உன் உறவே இவ்வுலகம் உன்னுடையதே என் தந்தை பெற்ற நான்கு புதல்வர்களோடு உன்னையும் சேர்த்து நாம் ஐவராணோ என்று மகிழ்ச்சி பொங்க கூறிய ராமன் நீ இங்கேயே உன் குலத்திற்கு காவலாக தங்கியிரு என்று அன்புடன் கூறினான் குகன் ராமனுக்கு சித் சித்திரக்கூடத்திற்கு செல்லும் வழியைக் குறிவிட்டு அவர்களும் பிரியாவிடை பெற்று போனான் மூவரும் காட்டிலே சித்திரக்கூடம் நோக்கி நடந்தார்கள் வழியிலே பரத்வாச முனிவர் அவர்களை அன்புடன் வரவேற்று உபசரித்தார் தம்முடனே இருந்துவிடும்படி அவர்கள் வேண்டினார் அவர்கள் அவருக்கு நன்றி குறிவிட்டு புறப்பட்டனர் போகும் வழியில் காளிந்தி நதியில் நீராடினர் அதாவது யமுனையில் நீராடினர் மூங்கில்களால் தெப்பம் செய்து அந்நதியை கடந்தனர் அடுத்து ஒரு பாலைவனம் வழியாக பயணிக்கப்பட்டனர் பாலை பாலையின் கொடுமையை சீதையின் பாதங்கள் தாங்குமோ என்று அஞ்சினான் ராமன் அந்த கனமே கொடிய பாலை நிலமும் குளிர்ச்சியான சோலை போல வெப்பம் குறைந்து தன்மை வீசியது நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் சற்று தூரத்தில் சித்திரக்கூட மலை அவர்கள் கண்களுக்கு தோற்றமளித்தது அம்மலையே முனிவர்கள் பலர் வாசம் செய்து வந்தார்கள் மூவரும் அவர்கள் வணங்கி வாழ்த்துக்களை பெற்றனர் லட்சுமணன் அங்கே ஒரு பர்ணசாலையை கட்டி மூவரும் தங்குவதற்கு இடம் அமைத்தான் அவர்கள் அங்கே இருந்தபோதுதான் பரதன் சத்ருக்கனன் முதலானவர் ராமனை தேடிக்கொண்டு காணகம் வந்து சேர்ந்தனர் பரதன் கங்கை கரையை குகன் தென்கரைகள் தன் படைகள் நின்று பரதனை பரிவாரங்களோடு பார்த்த குகன் அவன் ராமனோடு போர் தொடுக்க வந்துள்ளான் என்று எண்ணினான் அடங்கா கோபம் கொண்டான் அவனை சேனைகளை வென்று தன் தலைவன் ராமனைக்கு ஆட்சி உரிமையாக்க வேண்டும் என்று தன் படைகளை ஆயத்தப்படுத்தினான் பரதன் சேனைகள் கங்கையை கடந்து செல்ல யாருமே ஓடம் செலுத்தக் கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவிட்டான் குகன் அக்கறையில் பரதனோடு இருந்த சுமத்திரன் குகனை காட்டி அவன் ராமயிடம் மாறா பக்தி தங்களை காணும் ஆளுடன் நிற்கிறான் என்று கூறினான் பரதன் தானே அவனை சந்திக்க செல்வதாக சத்திருக்குடன் கங்கை நீரின் ஓரமாக சென்று நின்றான் அவர்கள் வாடிய முகத்தையும் தான் நினைத்தது தவறு என்று அவனுக்கு புரிந்தது உடனே அவன் ஒரு ஓடத்தில் ஏறி வடக்கருகே சேர்ந்தான் அங்கே பரதனும் குகனும் ஒருவருக்கொருவர் அன்புடன் தருவிக்கொண்டார்கள் பரதன் அண்ணன் ராமனை அழைத்து போகவே ஆவலோடு வந்திருக்கிறான் என்பதனை ஐந்திரப்பெற அறிந்து கொண்டான் குகன் ஆயிரம் ராமர் உனக்கு ஒப்பவாரோ என்று பரதனின் சீரிய பண்பினை சிறப்பாக போற்றினான் குகன் இதுவே இராமாயணத்தின் குகனின் கதையாகும் நன்றி வணக்கம்